பின்னர் கூறினால் அந்த சபையில் ஏற்பட்ட தவறானவைகளை அல்லாஹ் அவருக்கு மன்னித்து விடுவான் என்று நபிசல்லு அணைஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் இறைவனே உன்னை தூய்மையாக்குகிறேன் உனக்கே புகழ் அனைத்தும் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என சாட்சி கூறுகிறேன் உன்னிடமே பாவ மன்னிப்பு கோருகிறேன் உன் பக்கமே மீளுகிறேன்